அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து சிமானுவேல் இந்த நட்சத்திர தலைப்பு புகழ் கே ஆர் ஸ்ரீதர் இன்றைய தேதியில் அமெரிக்கா முழுமைக்கும் வியப்போடு கவனிக்கப்பட்டு வரும் பெயர் இதுவரை யாருமே செய்திரத ஒரு அதிசயத்தை செய்து காட்டியதன் மூலம் அமெரிக்க பிஸ்னஸ் உலகமே இவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது இதில் பெருமைக்குரிய விஷயம் கே ஸ்ரீதர் ஒரு தமிழர் அப்படி என்னதான் சாதனை செய்துவிட்டார் இந்த தமிழர் திருச்சியில் உள்ள ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் தற்போது என்ஐடி அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்தவுடன் அமெரிக்காவில் உள்ள இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் நியூக்ளியர் இன்ஜினியரிங் படித்துவிட்டு அதே பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டமும் பெற்றார் சிறீதர் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்த இவரை நாசா அமைப்பு உடனடியாக வேலைக்கு எடுத்துக்கொண்டது அரிசோனா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லேபரேட்டரியின் இயக்குநராக அவரை நியமித்தது செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா அதற்கு தேவையான சாத்திய கூறுகளை கண்டுபிடிப்பது எப்படி என்பது பற்றி ஆராய்ச்சி செய்வது ஸ்ரீதரின் வேலை முக்கியமாக செவ்வாய் கிரகத்தில் மனிதன் சுவாசிக்கு தேவையான ஆக்சிஜனை தயார் செய்ய முடியுமா என்கிற ஆராய்ச்சியை மேற்கொண்டார் இந்த ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றார் கே ஸ்ரீதர் ஆம் யாருமே செய்திடாத ஒரு அதிசயத்தை ஒரு வியப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்து காட்டியதன் மூலம் ஒரு சிறந்த புகழை பெற்றார் கே ஸ்ரீதர் ஆம் புகழ் செயல்பாடுகளால் பணிகளால் ஆற்றல்களால் அன்பினால் கருணையினால் தோன்றுவது நாம் அதை தேடினால் அது நழுவிவிடும் சிந்திப்போம் நமது செயல்களின் மூலம் நமது முயற்சிகளின் மூலம் நமது திறமையின் மூலம் புகழை பெற முயற்சிப்போம் நன்றி